உறவினர் மற்றும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டும் இதயம் உள்ள கருணைமிக்க மனிதர் மூன்று குழந்தைகள் உள்ள பேணுதலை விரும்பும் பேணுதலான மனிதர் என்று நபி சொல்லாஹூ அனி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு எட்டு ஆறு ஐந்து